வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபத்தி ஒன்று இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஆண்டு ஏழு உலக அதிசயங்களுள் ஒன்றான கிரேக்க கோயிலான ஆர்டமிஸ் கோயில் தீ கொளுத்தப்பட்டு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பெல்ஜியத்தின் முதலாவது மன்னர் லெபால்ட் ஒன்ரு அவர்கள் முடிசூட்டிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மால்கம் கேம்பல் என்பவர் வேல்ஸ் பகுதியில் மணிக்கு நூற்றி கிலோமீட்டர் மணிக்கு நூற்றி மைல்கள் இருநூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை செலுத்தி புதிய சாதனையை படைத்தார் இந்த வேகத்தை எட்டிய முதலாவது மனிதர் இவர் ஆவார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சிங்கப்பூரில் மலாய் இனத்தவர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையில் கலவரம் மூன்றதில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டு பலர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வட ஐர்லாந்து தலைநகர் பெல்பாஸ்டில் இடம்பெற்ற இருபத்தி இரண்டு தொடர் குண்டுவெடிப்புகளில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டு நூற்றி முப்பது பேர் படுகாயம் அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நான்கு நாட்கள் நீடித்த லிபியா எகிப்து போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மிகக் குறைந்த வெப்பநிலை அண்டார்டிகா பகுதியில் பதிவானது இது 89.2 எண்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது 128.6 நூத்தி பதிவானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹாரி பாட்டர் தொடர் நாவலின் கடைசி பாகம் வெளிவந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திரு பரன் யாதவ் அவர்கள் நேபாளத்தின் முதலாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்னிஸ்ட் ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு எஃப் எக்ஸி நடராசா ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க சண்முகம் பிள்ளை ஈழத்து மிருதங்க கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செமியோன் சோவியத் மொழியலாளர் தமிழறிஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆனந்த் பக்சே இந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்து போர்டே இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கர் சிங் வகேலா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சேட்டன் சௌகான் இந்திய கிரிக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அமர்சிங் சங்க பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆர் கண்ணன் இந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரவீந்திர புஷ்பகுமார இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பரத் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ராபர்ட் பர்ன்ஸ் ஸ்காட்டிஷ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதநாயகம் பிள்ளை தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ராபர்ட் கிரீன் இங்கர் சால் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டி வி ராமசுப்பையர் தமிழக ஊடகவியலாளர் தினமலர் நிறுவனர்